ஹதீஸ் முன்னூற்றி பதினாறு கூறியதாவது நான் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜத்து எஹ்ராமணிந்தேன் அறுத்து கொடுப்பதற்குரிய கால்நடையை கொண்டு வராத ஹஜ்ஜின் தமத்துவின்ற வகையை நிறைவேற்றுபவர்களுடன் நான் இருந்தேன் மாதவிடா ஏற்பட்டுவிட்டதை நான் உணர்ந்தேன் அரபாவுடைய இரவு வரும் நான் சுத்தமாகவில்லை அப்போது நான் நபி சொல்லாஹும் அலிவசம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே இன்று அரபாவுடைய விட்டு திரும்ப இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜு செய்வதாக நினைத்திருந்தேன் என்று கூறினேன் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உன்னுடைய தலைமொழியை அவிழ்த்து அதை வாரிவிட்டு உம்ரா செய்வதை நிறுத்திவிடு ஹஜ்ஜிற்கு இஹ்ராம் அணிந்து கொள் என்று கூறினார்கள் அவ்வாறே நானும் செய்தேன் ஹஜ்ஜுடைய கிரியைகளை முடித்த மக்காவை அடுத்துள்ள ஹஸ்பாவில் தங்கிய பதினான்காவது இரவு இடத்திலிருந்து தனியும் என்ற இடத்திற்கு சென்று எனக்கு விடுபட்ட உம்ராவிற்கு அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து வருவதற்காக என்னை கூட்டி செல்லுமாறு என் சகோதரர் அப்துல் ரஹ்மானிடம் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் கட்டளையிட்டார்கள்